திருசிற்றம்பலம் ஸ்தலம் திரு ஐயாறு திருவிருத்தம் திருச்சிற்றம்பலம் குருவித்தவா குற்ற நோய் வினை காட்டி குருவித்த நோய் உருவித்தவாம் ஒற்ற நோய் வினை தீர்ப்பான் உகந்தருளி அருவித்தவா அடியேனை ஐயாரன் மைக்களே செறிவித்தவாம் தொண்டனேனை தன் பொன்னடி கீழையே கூர்வித்தவா குற்ற நோய்வினை காட்டியும் கோர்வித்த நோய் ஊர்வித்தவா உற்ற நோய்வினை தீர்ப்பான் உகந்தருளியார்வித்தவாம் அடியேனை ஐயாறன் அடிமைக்களே சேர்வித்தவாம் தொண்டனேனை தன் பொன்னடி கீழையே தாக்கினவா சலமேவினை காட்டியும் தண்டித்தனோயினிக்கினவாம் நெடுநீரேரினை தருளியாக்கினவாம் அடியேனை ஐயாரன் நடிமைக்களே நோக்கினவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழகே தருக்கினான் தகவின்றியமோடச்சலமதனால் நெருக்கினவா நெடுநீரின் நினைந்தருளி உருக்கினவா அடியேனையாரன் நடிமைக்களே பெருக்கினவா தொண்டனேனை தன் பொன்னடிக்கீழேனையே இடிவித்தவா காட்டி இடர்படுத்த கழிவித்தவா கட்ட நோய்வினை தீர்ப்பான் கலந்தருளி அறிவித்தவா அடியேனையாரன் அடிமைக்களே தொழுவித்தவா தொண்டனேனை பொன்னடி கீழகே வ இட்ட நோய்வினை காட்டி இடர்படுத்த உடைவித்தவா உற்ற நோய்வினை தீர்ப்பான் உகந்தருளியடைவித்தவாம் அடியேனையாரன் அடிமைக்களே தொடர்வித்தவாம் தொண்டேனைத்தன் பொன்னடி கீழனையே படக்கினவா பட நின்ற பன்னாளும் படக்கின நோயக்கினவா அதுவன்றியும் தீவினை பாவமெல்லாம் அடக்கினவா அடியேனை ஐயாரன் நடிமைக்களே தொடக்கினவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழேனையே மரபித்தவா வல்லை நோய் வினை காட்டி மரபித்த நோய்துற பித்தவா துக்க நோய்வினை தீர்ப்பானுகந்தருளி இறப்பித்தவா அடியேனை ஐயாரன் நடிமைக்களே சிறப்பித்தவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழனையே துயக்கினவா துக்க நோய்வினை காட்டி துயக்கின நோயக்கினவா நோய்வினை தீர்ப்பான் இசைந்தருளியக்கினவா அடியேனையாரன் அடிமைக்களே மயக்கினவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழனையே கண்டங்கங்கை கண்டங்கங்கே சடை மேற்கரந்தருளி இருத்துமிட்டார் இலங்கை கிரை தன்னை ஏறுபது தோளறுத்துமிட்டார் அடியேனையாரன் அடிமைக்களே பொறுத்துமிட்டார் தொண்டனேனை தன் பொன்னடி கீழ் எனகே சுவாமி செம்பூர் ஜோதீஸ்வரர் அம்பாள் அறம் வளர்த்த நாயகி திருச்சிற்றம்பலம்